ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா கிருஷ்ணா கீதமே நமபூத்தமா நோச்சதி நமசு பூத்தி பராம் பகவான்ஸ்ணர் மேலும் உபதேஷம் செய்கிறார் புத்தியா விசுத்தயா யுக்தகான்னு ஐம்பத்தொன்னாம் ஸ்லோகத்திலிருந்து ஐம்பத்தி மூணாம் ஸ்லோகத்தில் பிரம்மபூயாய கல்பத்தேன்னு சொன்ன வரைக்கும் அப்படி பிரம்மத்தை அறிவதற்கு தகுதியுடையவன் பிரசன்னாத்மாவாக இருக்கிறான் ரெண்டு அர்த்தம் இருக்கீங்க ஒன்று பிரம்மத்தை உணர்கிறான் அல்லது பிரம்மத்தை நன்றாக உணர்வதற்குரிய தகுதியை பெறுகிறான் என்று இரண்டு விதமான உரைகள் காணப்படுகின்றன எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை அப்பிரசன்னாத்மா அவனுடைய மனம் தெளிவாக இருக்கிறது ந சோசதி ந காங்கதி மனதில் ஒரு விதமான சஞ்சலமும் இல்லை அந்த மானச சரோவரம் மாதிரி தெளிந்த நீர் போல மனம் இருக்கிறது ந சோசதி அவன் வருந்துவதும் இல்லை எதையும் விரும்புவதும் இல்லை எதையும் நாடுவதும் இல்லை எதை குறித்தும் துயரம் அடைவதும் கிடையாது அது மட்டுமல்ல சர்வேஷு பூத்தேஷு சமஹா பவதி அவன் எல்லா சரீரங்களிலும் மெய்ப்பொருளை உணர்ந்து எல்லாரிடத்திலும் சமமாக இருக்கிறான் ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் ரெண்டு விதமான சமத்துவம் அதாவது பரம்பொருளே சமமாக இருக்குதுன்னு ஒரு அர்த்தம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பேலன்ஸ்டு மைண்டாக இருக்கிறதும் சமகான அர்த்தம் தன்ன மாதிரி தானே பிறருடைய உணர்ச்சிகளும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு பிறருடைய உணர்ச்சிகளை மதிக்கிற சுவாவம் ஆத்மோபம் ஏன சர்வற்ற சமம் பசியத்தியோர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மதா ஆக தன்னையே உபமானமாக எடுத்துக்கொண்டு தனக்கு எப்படி இன்பத் துன்பம் இருக்கோ அப்படித்தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆறாவது அத்தியாயத்தில் தியான யோகத்தினுடைய பலனாக பார்த்தோம் அப்படி எல்லாரிடத்திலையும் சமமாக சமமான ஒரு திருஷ்டியை உடையவனாக இருக்கிறான் அது மாத்திரமல்ல பராம் மத் பக்திம் லபத்தே என்னிடத்தில் பராபக்தியை மேலான பக்தியை அடைகிறான் இங்கே மேலான பக்திங்கிறது சர்வாத்மஸ்வரூப ஞானம் என்பது பொருள் இதை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் விளக்கி சொல்லப் போகிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இந்த நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்